நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் காராமணி சுண்டல் செய்ய தேவன பொருட்கள் காராமணி ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் காஞ்சமிளகாய் மூணு தனியா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம காராமணிய ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருவோம் அடுத்த அதை எடுத்து தண்ணி எடுத்துட்டு குக்கர்ல போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு ஏத்துடுவோம் ஒரு டிரை பேன் வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு தனியா அது தனியா வறுத்து எடுத்து வச்சிருவோம் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துப்போம் கடலப்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இந்த மோனியம் போட்டு மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிருவோம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விற்றுடுவோம் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு பெருங்காயத்தூள் போட்டுருவோம் புரிஞ்சதும் கருவேப்பில போட்டுடலாம் கருவேப்பில போட்டுட்டு இந்த கார போட்டுடுவோம் கார வேக வச்சு வச்சிருக்குள்ளே அதை கொட்டி கலந்துருவோம் கலந்துட்டு உப்பு போட்டுடுவோம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அரிச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தனியா மிளகா கடலை பருப்பு போட்ட பவுடர் மிக்ஸ் இதுல கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் துருவில் எடுத்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கரமணி சுண்டல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்